வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்மில் பலரும் நிறைய செயல்பாடுகளில் தங்களுடைய மனித அலைவிட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நான் இந்த காரியத்தை செய்வதில்லை என்று எல்லோரும் முன்னாலும் சொல்லிவிடுவார்கள் பிறகு ஐயோ அந்த காரியத்தை செய்திருந்தால் பரவாயில்லையே என்று மனதிற்குள்ளே வருந்துவார்கள் அவ்வாறு வருந்துவதால் என்ன பயன் இருக்கப் போகிறது நாம் எதை செய்கிறோமோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் அல்லது எதை சொல்கிறோமோ அதை செய்து முடித்து விட வேண்டும் அதை விடுத்துவிட்டு நாம் செய்யாத ஒரு செயலை நாம் செய்து விட்டதாக அல்லது இந்த செயல் எனக்கு எளிதில் முடிந்து விட்டது என்று நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த செயலை நாம் ஏன் செய்தோம் என்று பிற்காலத்திலே வருந்தக்கூடிய நிலை ஏற்படலாம் ஏன் அவ்வாறு ஏற்படலாம் என்றால் அந்த செயலினால் நமக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் நேர்ந்திருக்கும் அல்லது அந்த செயல் நம்மால் செய்ய முடியாது என்று பிறருக்கு தெரியும் பொழுது ஒரு அவமானம் நமக்குள்ளே வந்துவிடும் அத்தகைய அவமானங்களை போக்க வேண்டும் அல்லது பிறர் முன் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன செஞ்சமோ அதை மட்டும்தான் சொல்லணும் நம்ம என்ன சொன்னமோ அதை மட்டும்தான் செய்யணும் நம்ம பலரும் என்ன பண்றோம் அப்படின்னா நான் இனிமே அசைவு உணவை சாப்பிடுறதில்லை இந்த அசைவு உணவு உடலுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்லாம் வெட்டி விளம்பரம் பண்றோம் ஏனென்றால் அசைவ உணவு சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நவீன கலாச்சாரத்தின் நான் அசைவ உணவு சாப்பிடுவதில்லை எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்றமோ அந்த நண்பர்கள் நாம் சாப்பிடும் பொழுது முன்னே வந்து விட்டால் நமக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் ஆகையால் இத்தகைய செயல்களில் நாம் எப்பொழுதுமே ஈடுபடக்கூடாது நாம் பொதுவாக எதை செய்கிறோமோ அதை மட்டுமே சொல்லிவிட்டால் நிச்சயமாக நமக்கு எந்த செயல்களாலும் எதுவினை ஏற்படாது இதை வள்ளுவர் கூறும்பொழுது கூட மிக தெளிவா சொல்றாரு நாம் மிக எளிதில் செய்துவிட்டதாக சொல்லிய ஒரு காரியத்தை பிற்காலத்தில் நாம் ஏன் அவ்வாறு செய்தோம் என்று வருந்தத்தக்க அளவிற்கு நமக்கு நேரலாம் ஆகையால் எதை செய்கிறோமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் இல்லாத நாம் போய் சொல்லக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் கூடா ஒழுக்கத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் செய்யாத செய்து முடிக்காத ஒரு செயலை முடித்ததாக சொல்லக்கூடாது அவ்வாறு சொல்லிவிட்டால் அவமானம் நமக்குத்தான் நேரும் அப்படிங்கறத நம்ம உறுதியா நம்பணும் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா எண் இருநூத்தி பற்றேற்றம் என்பர் படிற்றொழுக்கம் எற்றேற்றென்றும் ஏதம் பழவும் தரும் மீண்டும் குரல் பற்றேற்றம் என்ப படிற்ழுக்கம் எற்றேற்றென்றும் ஏதம் பழவும் தரும் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி